நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு பிரெட் டோஸ்ட் செய்ய பொருட்கள் ராஜ்மா பீன்ஸ் ரெண்டு கப் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கேரட் ரெண்டு முருங்கைக்கீரை ஒரு கைப்படி அளவு கொடை மிளகாய் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டுகை உப்பு ருசிக்கேற்ப நெய் அல்லது வெண்ணெய் தேவையான அளவு ப்ரவுன் பிரெட் ஸ்லைசஸ் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ராஜ்மா பீன்ஸை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து அதை எடுத்து நல்லா குக்கரில் போட்டு அஞ்சாறு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த வெந்த ராஜ்மா பீன்ஸை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு அது கூட மிளகு சீரகம் இஞ்சி துருவல் உப்பு கலந்து நல்லா அரைச்சிடணும் நல்லா அரைச்சிட்டு அது கூட மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கிய கேரட் திருவிய கேரட் ஒன்று முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் கலந்துடணும் நல்லா கலந்துட்டு இது ராஜ்மா மசாலா இதை கலந்து தனியாக வச்சிடணும் வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கொடை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளியும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் பிரெட்டை எடுத்து ரெண்டு பக்கமும் நெய் அல்லது வெண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு ஒரு சைடு வெண்ணில் நெய் தடவின ஒரு சைடில் ராஜ்மா மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அது மசாலா அந்த ராஜ்மா அரைச்சிட்டு அது கூடை மிளகா தூளக்கர மசாலா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையா அதை எடுத்து இந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே ரவுண்டாக கட் பண்ண ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கேரட் ஒரு குட அந்த நடுவில் ஒரு கேரட் அப்படி வச்சு அழகாக அடுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து அது மேலேயும் ரெண்டு பக்கமும் நெய்யில் அது வெண்ணெய் தடவி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராஜ்மா பிரெட் டோஸ்ட்டாக யாரு இது வந்து நமக்கு ப்ரெட் டோஸ்டர் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலையப்படாதீங்க தோசை தவா இருக்கு இல்லையா அந்த தவாவில் கூட இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இதை அப்படியே அழகாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம வீட்டே ஆரோக்கியமான உணவு நம்ம தயாரிக்கலாம் இதே மாதிரி பர்கர் கூட இதே மாதிரி ப்ரொசீஜரில் செய்யலாம் பண்ணை நடுவில் கட் பண்ணிட்டு நெய்யில் வெண்ண தடவிட்டு இந்த மாதிரி ராஜ்மா மசாலா அப்படி இல்லைன்னா கொண்டைக்கடலை வேக வச்சு இதே மாதிரி எல்லா போட்டு மசாலா தயாரித்து அதை நடுவில் வச்சு டோஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு பர்கர் மாதிரி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்